சத்குரு சுவாமிக்குஜை குரு கிருப்பியா கற்க பாகவதம் गोपिका ஜீவன ஸ்மரணம் गोविंदा கோவிந்தா ருக்மணி கல்யாணம் வந்தாச்சும் ருக்மணி கல்யாண ஸ்மரணம் அப்படிப்பட்ட அத்தியாயம் தான் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் அதில் கல்யாண ஆரத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு அப்படி இருக்கிற போது அப்போ தான் அந்த ருக்மிணியான அவளுக்கு தெரிகிறது அதுதான் மகாலட்சுமி ஸ்வரூப்பான அவளுக்கு தெரிகிறது இப்படி அவனுடைய அண்ணாக்கல்ல ருக்மிங்கிறவன் வந்து சைத்திய தேசத்தை சேர்ந்த சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும்னு சபையில் சொல்லி அவர் அப்பாவும் ஒன்றும் பேச முடியாமல் இருந்ததில் கேள்விப்பட்டவள் மிக வருத்தப்பட்டான் மிக ஏற்கனவே கிருஷ்ணனுக்காக கொடுத்தாச்சு அப்போது கிருஷ்ணனை அடைவதற்கு உபாயம் என்ன அப்போது ஒரு பிராமணன் அங்கே வந்தார் ஒரு உச்சவர்த்தி பிராமணன் சொல்லப்படுது அவர் மூலமாக செய்தி அனுப்பினார் அவர் யார் அவர் வந்து பேர் சொல்லப்படவில்லை உதவும் ஒரு இண்டிகேஷன்லாம் இல்லை அவர் இங்கே சந்தேகம் சந்தேகம் ஒரு கடிதம் எழுதி கொடுத்ததெல்லாம் சும்மா ஒரு ஒரு கதைக்காக மற்றவரெல்லாம் சொல்கிறது சந்தேகம் தான் சொல்லப்பட்டிரு சந்தேகம் சந்தேகத்தை எடுத்துட்டு அவர் கிளம்பினார் இங்கே மறைஞ்சார் வார்கையில் தோன்றினார் உடனே அங்கே வந்து பகவான் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில் போகிறபோது அவன் ஆதி புருஷன் ஆச்சே பரமபுருஷன் ஆச்சே அவன் வந்து தங்க சமாதாரத்தில் அப்படி ஜம்முன்னு இருக்கிற போதும் அப்படி அவனோ பிரம்மண்ய தேவன் நம்ம பிரம்மணிய தேவாயன் அப்படி வருதால் இல்லையா அவர் வந்து உடனே ஆசிரத்தில் இறங்கி அவரை வர அவருக்கு வந்து சுவாகதம் சொல்லி ஒரு உட்காத்தி வச்சு தேவர்கள்லாம் எப்படி கிருஷ்ணனுக்கு உபதேசம் உபச்சாரம் பண்ணுவார்களோ சுவாகத்தம் பாத்தியம் அர்கியம் ஆச்சமனியம் மதுபர்க்கம் அப்புறம் ஆசனமெல்லாம் உண்டு இல்லை உண்டு அது மாதிரி அவர் பண்ணிட்டு அவரை வந்து எல்லா சாதுஜனங்களுக்கும் நான் சரணியாக இருக்காங்க அவர்களுக்கு வந்து வந்தவருக்கு வந்து முதல்ல பண்ணி வைக்கணும் போஜம் பண்ணி வச்சார் அவர் கொஞ்சம் விசிராந்தியாக இருந்தவொடனே உண்டவருக்கு இதுவும் உண்டு கலைப்பு உண்டு அதனால் மக்களை போட அப்படி கண்டா அசஞ்சிருக்கிற போது டக்குன்னு அவருடைய கால்களை மெல்லா தன்னுடைய கைகளால் தடவி கொடுத்து யார் இவனோ வந்து இவனோ லக்ஷ்மிபதி துவாரகாபதி பெரியவன் பெரிய ஒரு இதில் பகவான் அப்படிப்பட்ட அவர் பிராமணருடைய பாத சேவை பண்ண தடவி கொடுத்தா நம்ம பிரம்மணிய தேவா பிராமணா ஜெகதீதா கிருஷ்ணாஜ் கோவிந்தா நமோ நமகான் இருக்கு இல்லையா அப்படி பிரம்மணிய தேவன் பல இடத்துல காண்பார் பகவான் இந்த பாகுதத்தில் பல இடத்துல வரும் அப்படி கைகளால் அப்படியே தடவி கொடுத்து அவருக்கு பாத சேவலை பண்ணுறாப்புல பண்ணி சாவகாசமாக அவர்கிட்ட பேசுகிற மாதிரி கேட்க ஆரம்பித்தார் இந்த பிராமணர் யார் அப்படின்னா ரெண்டே நாள் கல்யாணம் அப்போ இங்கே தோ குண்டினபுரத்தில் வந்து மறைஞ்சார் தாரக்கையில் தோன்றினார் அப்படின்னா அவர் வந்து எப்படி இருக்கணும் அவர் வந்து ஒரு யோக புருஷனாக இருக்கணும் யோகீஸ்வரனாக இருக்கணும் எல்லாருக்கணும் பெரியவர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள் இதுவரையும் இங்கேயும் வந்து இது காண்பிக்கப்படலை ஒரு குழு கூட இங்கேயும் தெரியல விஸ்வாமித்திரராக இருக்கலாம்னு சில பண்டிதர்கள் வித்வான்கள்லாம் சொல்கிறார்கள் சில பேர் சொல்கிறார் சுகபிரம்மியாக இருக்கலான்னு சொல்கிறார்கள் சில பேர் சொல்றார்கள் கருடனா இருக்கலாம்னு சொல்றாரு கருடனுக்குத்தான் மகாலட்சுமியும் மகா நாராயணனும் தெரியும் அதனால கருடனா இருக்கலான்னு சொல்றாரு கருடனா இருந்தால போக முடியும் விஸ்வாமத்திரம் யோகேஸ்வரர் சுக்கரும் அதே மாதிரி சுக்கர் வந்து ஆமா சுக்கர் வந்து இதாச்சு அவதூதராச்சு அப்படின்னா தேவி பாவத்துல காண்பிக்கப்படுறது அவர் வந்து அவதூதர் தான் அதான் இருந்தார் ஆஹ் அதுக்கப்புறம் தேவி பாவத்துல அப் அவருடைய தகப்பனார் வேதவியாசரை சொல்லி ஜனக்கரை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவடைந்து அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது பித்திரு தேவதைகளுக்கெல்லாம் பெண்ணான பீவரின்னு சொல்லப்பட்டேன் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு நாலு குழந்தைகள்லாம் அடைய தான் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் வந்து தன்னுடைய நிழலை விட்டுட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டார் அவர் அதை அப்படியெல்லாம் அங்கே வரும் தேவி பாவத்து வரும் அதனால் அவர் வந்து அது அவதூத்தர் சன்னியாசி தெரியும் எல்லாம் தெரியும் அப்புறம் பா தேவி பாவத்தில் கம்மியில் பாகவத்தை கமிச்சது அவர் அவதூத்தர்னு காமிச்சிருக்கேன் அவர் வந்து எப்படி அவரும் போயிருக்கலாம் அதனால் அது வந்து அந்த பிராமணர் விஸ்வாமித்ரோ கருடனோ சுகபிரமர்ஷியோ இருக்கலாம் அல்ல இதெல்லாம் நம்முடைய ஒரு ஒரு ஹேஷ்யமான ஒரு ஊ அப்படி சொல்லோ பகவான் சொல்றார் பிராமணர்கள் மிக சிறந்த பெரியவர் நீங்க சிரமம் இல்லாம கிடைக்கக்கூடியதுனால அதை வச்சு எப்பொழுதும் திருப்தி அடையக்கூடியவர்கள்ட்ட அப்படிப்பட்ட உங்களை மாதிரி பெரியவர்களுக்கு சம்மதமான தர்மம் அதாவது சாதாரண சனாதன தர்மம் எப்படிலாம் இருக்கீங்களோ அது வந்து சரி நல்லபடியாக அப்படி குசல பிரச்சனை கேட்குறாப்பல குசல பிரசனம் கேட்டான் கண்ணன் வர் பார்ப்போம் ராஜனே அப்படின்னு பரீட்சை கூப்பிட்றார் சுகபிரமிகள் சகோதரி யார் ருக்மி ருக்மிக்கு சகோதரியான கடைசி தங்கை தங்கை அஞ்சு முதல்ல புத்திரர்கள் கடைசியாக பிறந்தவள் தான் இந்த ருக்மிணி சகோதரியான ருக்மிணி யார் கிருஷ்ணனுக்கு கல்யாணம் கொடுப்பதற்கு உறவினர்கள் பாந்தவர்கள் தகப்பனார் எல்லாரும் இஷ்டப்பட்டாலும் கிருஷ்ணன் ஒரு விரோதம் ஒரு பகைமை கொண்ட ருக்மி அதை தடுத்து ஏன்னா அதெல்லாம் கெட்டவர்கள்லாம் எல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும் இல்லையா இப்போ எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது ஆறு இந்தியாவில் எப்படி இருக்குது எல்லோரும் ஒன்றா செய்துட்டார்கள் கெட்ட அதாவது அப்போசிஷன் எல்லாம் ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளி ஏ புள்ளி மாதிரி ஆகிடுத்துடலாம் அதை பிரிஞ்சு வெஞ்சு போடும் தானாக போடும் எல்லா ஒத்தருக்கு எதிராக இருக்கார்கள் இல்லையா அது மாதிரி தான் பகவான் கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு எல்லாம் கெட்டவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு அப்போது என்ன கிருஷ்ணனுக்கு அதனால் ருக்மி அந்த கோஷ்டியை சேர்ந்தவன் அவனுக்கு வந்து கிருஷ்ணன் ஒரு காரணம் ஒரு பகை காரணம் இல்லை காரணம் கொண்டு வந்ததற்கு காரணமே ஒன்றான் நல்லவன் தப்பு கெட்டவர்களுக்கு எப்பவுமே ஒரு பகை இருக்கும் காரணம் ஏதாவது அவருக்கு நல்லவன் கெட்டவன் தான் தடுத்து அவன் வந்து சிசுபாலனுக்கே தன்னுடைய தங்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ அது தெரிஞ்சு கொண்ட அந்த நம்ம ருக்மிணி தாயார் மனசு வருத்தப்பட்டார் கண்ணன் அடைவதற்கு என்ன ஒரு உபாயம் சிந்தித்தாள் நமக்கு ரொம்ப யோசித்தாள் இந்த ராஜ் இதைக்கும் அரண்மனைக்கு வந்து போகக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு பிராமணன் இருக்கார் வரார் உஞ்சவர்த்தி பிராமணர் அவர் வந்து அடிக்கடி கதையெல்லாம் அவர் சொல்லுவார் அப்படிப்பட்ட பிராமணரை கிருஷ்ணர்கிட்ட பகவான்கிட்ட தூத்தவனாக அனுப்பினார் உடனே சிந்தர் ஒரு ஒரு சந்தேகம் ஒரு செய்தி சொல்லி அனுப்பிட்டார் இப்போ அதெல்லாம் லெட்டர் கெட்டரெல்லாம் ஒன்று கிடையாது ஏதோ பொன்னியாசம் பண்ணவர்கள் கொஞ்சம் பண்ணி சொல்லுவார்கள் வழி அப்படிலாம் சொல்லப்படலை நம்ம பாகவரத்தில் அந்த பிராமணர் துவாரகையை அடைந்த உடனே வாயிற்காப்பார்கள்லாம் சொல்லுவார்கள் இல்லையா ஜேவ ஜிபவா ஏ பிரபோ கிருஷ்ணா ஜேவ ஜீ பவா பராக்கியம் அப்படின்னு போய் சொல்லுவார்கள் வாசலில் வந்து ஒருத்தரை காத்துட்டு இருக்காங்க அப்படி வா வாசலில் இருக்கக்கூடிய அந்த பிர பிரத்திகாரன் சொல்லப்படும் அவரெல்லாம் வயிறில் உள்ளே கொண்டு போய் அவர் கொண்டே விட்டும் அப்படி சிம்ஹாசனம் சிகப்பான அழகான சிம்ஹாசனத்தில் தங்க சிம்ஹாசனத்தில் உட்காண்டக்கூடிய அப்படிப்பட்ட பரமபுருஷனான கிருஷ்ணனை பார்த்தார் பிராமணரையே தெய்வமாக கொண்டாடக்கூடிய கிருஷ்ணனுக்கு அவரை பார்த்த உடனே தன்னுடைய ஆசனத்தை விட்டு உடனே இறங்கி அவரை வந்து அப்படி ஆசனத்தில் உட்கார வச்சு தேவர்கள் வந்து எப்படி கிருஷ்ணனை புஜாரம் பண்ணுவார்களோ அப்படி புஜாரம் பண்ணார்கள் சுவாகத்தம் பாத்தியம் அர்க்கியம் ஆச்சவனியம் மதுபர்க்கம் அப்புறம் போதம் முன்னிக்கிறாள் அது இப்படி நல்லவர்களெலாம் சரணமடையக்கூடிய இடமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படி ஒரு ஆஹார யாரெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணுறாப்பில் உட்காந்து இருக்கக்கூடிய க அதாவது படித்துக்கூடிய அந்த பிராமணரை பார்த்து அவருக்கு வந்து அந்த வந்துட்டு போன வந்த வந்த ஒரு ஒரு இது அந்த யாத்திரா கலைப்பெல்லாம் போயிட்டு தான்னு பார்த்து அவரை பக்கத்தில் வந்து அவருக்கு பாரசேவனம் திருவடிகளை தன் கர தன்னுடைய கைத்திருக்கரங்களால் அப்படியே வருடி கொடுத்தும் அவருக்கு வந்து பாரசேவனம் பண்ணுறாப்புல மெதுவாக மெல்லா கண்ணன் பிராமணர்களேயே மிகவும் சிறந்தவரை நீங்கள் கஷ்டமில்லாம துன்பம் இல்லாமல் கிடைக்கக்கூடியதை வச்சு சந்தோஷப்பட்டு உன்னுடைய உங்களுடைய பெரியவர்கள்லாம் போன அந்த தர்ம மார்க்கத்தில் ஆமாம் அவர்களுடைய தாத்தா தாத்தாவுக்கு அப்பா பே பிதாமகா பிரவிதா மகா பிரவி பிதாமகா தகப்பனார் அவர்கள்லாம் போன வழியில போய் அந்த தர்ம மார்க்கத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த வாழ்க்கை முறை நடக்கக்கூடிய லோக வழக்கம் அது சிரமம் இல்லாமல் சௌக்கியமா இருக்க எல்லாரும் ஒரு ஒரு குசல பிரச்சனை சௌக்கியமாக இருக்கானா அப்படி கேட்டால் மேலே முப்பத்தி ஒன்று இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள்லாம் இருந்ததுன்னா அப்பப்போ நான் மாறுகீறி சொல்லுவோம் அவசியம் சொல்லுவோம் பின்னால் வந்து ஏழை ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ருப்பணி சந்தேகத்துக்கும் முக்கியமான ஒரு அர்த்தங்கள் இருக்கிறதையும் பின்னால் சொல்லுவோம் அவசியம் முன்ன பின்னால் அப்படி வரும் சந்துஷ்டோ எரிக்கை வர்த்தேதே பிராமணோ ஏனக்கே நிச்சயத்து अखीय स्वाधर्मा स ही अस्खिलमदुखीं संतु यही ब्राह्मणो यचि अखीयम अखीयन सत्वाधर्मा यख काम दुखीं அசன்ஷோ அசகன் லோகான் ஆனோச்சு சுரேஸ்வர அகிஞ்சனோஷ்வரோ அசகன் லோகான் ஆனோச்சு சுரேஸ்வர அகிஞ்சனோஷ்வரன் விலாபத்துஷா பூத்துகாணா நமஸ்தேர அசத் விலாபத்துஷான் சாூன் பூத்துகூத்தமா நமஸ்தி அசி கச்சித் குமன் ராஜத்தோ பிரசந்த விஷய பாலியமான சம பிரி கச்சி விரமன் ராஜத்தோ பிரசி விஷய பாலியமான சே பிரியா எதமா தும் நிதிச்ச ம் நோ அகூியம் காரியம் கரமத்து இத்தோ துர்ம் நிதிச்சையா நோஹி அகூத் கம் காரியம் கரமத்துஷ்னோம பரமி லீலா தம் அவர்ணயத்துப்போமண பரமீலீத்தே தமீம் அவர்ணயத்து முப்பத்தாராவது சிட்டுப்பா அடுத்த விட்டம் சஷ்டம் எே பிரச்சிட்டு அகியமானா स्वाधर्मा सहयस अखिलमुखी सुष्टो यतेत ब्राह्मणो यचि अखीय स्वाधर्मा अखिलमुखी असंतुष्टो असगृलोका आननोच्य सुरे अकििचनोष्वांग अकिनोपंष्ट शेते सर्वांगज्वर विप्रा लोकान, அசன்ஷோசரோகா அசன்ஷோசரோகாத்தியப்பிஞ்சனோஷே சர்வாங்கஜுவர விலாபத்து சாதுபூத்தசுக்தமாங்க நமஸ்தேரசம் விலாபசான் சாதுபூத்தமாந்தமேரச அசதி கச்சித் குஷலம் ப்ரமன் प्रज सुखम वसंति विषए पाल्यम सी प्रिया कच्चिव कुशल ब्रह्म राजखम वसंति विषय पाल्यम सी प्रियातस्थमा गुर्घम निचयाम नो ब्रूहि अगुख्यम चेत किं कार्यं कर गुर्घम निचया சர்ம் நோபே அகூ காரியம் கரமத்து எவம் சம்போமண பரமினா லீலா தமை அவர்ணயத்துப்பிருஷ்ட்னோமண பரம்டினா லீலா தமீம் அவர்ணயத்து முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் முப்பத்தி ஒன்றிலிருந்து எப்படி இருக்க கூடுதல விளக்கங்கள் பார்ப்போம் அர்த்தம் பார்ப்பும் சொல்லு வரார் அந்த ருக்மணி கல்யாணத்திற்கு உண்டான ஒரு அங்கமாக ருக்மணி கிருஷ்ணன்கிட்ட ஒரு தூத்துவனை அனுப்புகிறாரு தன்னுடைய தர்மத்திலிருந்து தவறாதவனாக இருக்கக்கூடிய பிராமணன் கிடைச்சதில் கிடைச்சதில் வச்சிருந்தேன் சந்தோஷப்பட்டு இருந்தால் அந்த தர்மம் தான் அவனுக்கு எல்லா விதமான அபிஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியது தர்மோ ரக்ஷதி ரட்சிதகா தர்மோ ரக்ஷதி ரட்சிதஹான்னு இப்படி ஒரு வாக்கியம் உண்டு கேட்டு அதாவது எந்த தன்னுடைய தர்மம் பிராமணனுக்கு இருக்கக்கூடிய தர்மம் அவனுக்கு வந்து வர்ணம் ஆசிரமம் வர்ணங்கள் வந்து பிராமண சத்திய வைஷ்ய சூத்ரன் ஆசிரமம் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி இது இந்த மேட்ரிக்ஸ் போட்டுக்கணும் கிராஸ் மேட்ரிக் போடணும் அப்போ நீ வந்து இந்த பிராமணன் ஒரு கிரகஸ்த பிராமணன் வச்சுப்போம் அப்போ அவனுடைய தர்மத்திலேருந்து தவறாமல் இருந்துட்டு யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் பரிகிரகம் இப்படி உண்டு அதில் வந்து கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு இருந்தால் அந்த தர்மமே அவனுக்கு எல்லா விதமான அபீஷ்டங்களையும் கொடுக்கிறது யார் சொல்றது பரமே பரமீஸ்வரனான கிருஷ்ணன் சொல்றார் சந்தோஷம் அடையாத அவன் வந்து தேவேந்திரனா இருந்தாலும் அடிக்கடி லோகங்களை ஒரு லோகத்திலும் வெறலோகத்தை அடைகிறான் அதாவது அடைகிற சந்தோஷமடைந்தவன் தரிதிரனா இருந்தாலும் கவலையே இல்லாம சௌக்கியமா படுத்தும் தூங்குகிறான் அது வந்து இது சந்துஷ்டி அசந்துஷ்டி ரெண்டும் எதை சேர்ந்தே மனசை சேர்ந்தது மனசை சேர்ந்த இது வந்து லௌகீகமான ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லை இதை மனசை பொருத்த வேண்டிய ஒரு பாவம் அதனால் கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்படக்கூடியவன் எப்பொழுதுமே கவலை இல்லாமல் சௌக்கியமாக இருக்கான் அதான் சொல்கிறேன் அப்போது தானாக கிடைச்சதவைகளை கொண்டோ மிகவும் போதுங்கிற மனசு கொண்டவர்கள் கிடைத்தது தனக்கு தானாக கிடைத்தவரை கொண்டோ மிகவும் திருப்தி அடைந்தவர்கள் சஷ்டர்கள் நல்ல ஒழுக்கம் கொண்டவர்கள் பிராணிகள்கிட்ட தயை கொண்டவர்கள் கருணை கொண்டவர்கள் ஸ்நேகம் கொண்டவர்கள் அகங்காரம் இல்லாதவர்கள் அபிமான அகங்காரங்கள் சாந்தமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பிராமணர்களை நான் அடிக்கடி நமஸ்காரம் பண்ணிட்டேன்னு கண்ணபிலான் சொல்கிறார் இந்த இடத்துல தான் அப்போது சுலாப சந்துஷ்டான் ஒன்று சாது ரெண்டு பூத சுகுருத்தமான் மூணு நாலு நிரகங்காரன அஞ்சு சாந்தான் ஆறாவது எல்லாம் சேர்ந்த இந்த விப்ரான் இப்படிப்பட்டவர்களை நான் நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்கிறார் ஏ பிராமணரே உங்களுக்கு வந்து ராஜாட்டந்து ராஜா தான் க்ஷத்தியர் அவர் தான் காக்க வேண்டியவர் காக்கப்பட வேண்டியவர்கள் பிராமணர் இப்போ அப்படி இல்லைன்னா அதுதான் விஷயம் அதனால்தான் கலியுகம் அப்படி தான் எடுத்து அதர்மம் மாப்பு காக்க காக்கப்பட வேண்டியவர்கள் பிராமணர்கள் சஜ்ஜனங்கள் ந சான்றோர்கள் காக்க வேண்டியவன் காப்பாற்ற வேண்டியவன் ராஜா ராஜானா கவர்மெண்ட்டு அப்போ ராஜா ராஜனு தெரிந்து அவனுக்கு கஷமா ஏற்படும் எந்த ராஜானுடைய ராஜ்யத்துல இப்படி காப்பாற்றப்படக்கூடிய ஜனங்கள்லாம் சௌக்கியமாக ஜனங்கள்லாம் சௌக்கியமாக இருக்காரும் அந்த ராஜா தான் எனக்கு பிரியமானவன் அப்படி என்ன நடத்தோம்னா அந்த ராஜா அவருடைய தர்மத்துல இருக்கான்னு அர்த்தம் அவனுடைய கர்மாவை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் இங்க நீங்க எதை ந நினச்சுண்டு எங்கிருந்து எதை த எதை எதை விரும்பிண்டு ஆண்ட முடியாத இந்த சமுத்திரத்தை திரண்டிங்க வந்தேன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும் ரகசியம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது சொன்னால் சொல்லலாம் நான் உங்களுக்கு என்ன காரம் பண்ணிட்டோம் அப்படின்னு வழியிலாம் கேட்குறேன் தெரியும் எல்லாம் தெரியும் தெரியாமல் லீலைக்காக சரீரமிடத்தை அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனான பரம்பொருளான பகவானான கிருஷ்ணனால் இப்படி கேட்கப்பட்ட பிராமணர் வந்து அவற்றை எல்லாத்தையும் வர்ணித்தார் எல்லாவற்றையும் வர்ணித்தார் தான் ஆயிடுச்சு சந்தேகம் இல்லை லெட்டர் கொடுத்தாருன்னு சொல்லலாம் முப்பத்தி பிராமணன் கிடைச்சத கொண்டு பிராமணனுக்கு கிடைச்சதை கொண்டு மனசு நெருங்கி தன்னுடைய கடமைகள் தன்னுடைய தர்மங்கள் தன்னுடைய நடவடிக்கைகள் தனிய தனக்கு சொல்லப்பட்ட டூசண்டோன் நழுவாமல் அதுலேருந்து பேசகாம நடந்தா அந்த தர்மமே அந்த தர்மமே அவனுக்கு வேண்டியதே கொடுக்கும் தர்ம ரக்ஷதி ரட்சிதாக தான் சொல்கிறான் அதனால் எந்த தர்மம் வந்து ஒரு பிராமணனுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் அந்த தர்மங்கள்லேருந்து கடமைகள் நழுவாமல் இருந்து பண்ணால் அந்த தர்மமே அவனை வேண்டியதே கொடுக்கும் மேலும் மேலும் பண்ணி இந்திர பரவி அடைந்தாலும் அதை நாடக்கூடியவன் அதை வந்து அடையக்கூடியவன் வந்து மனசு இதாக நிறைவாகாது சந்துஷ்டியாகாது அது அப்படி சந்துஷ்டி ஆகாரன் வந்து தனக்குன்னு எதையும் கேட்காம கிடைச்சத கொண்டு சந்தோஷப்படக்கூடிய அதை கொண்டு ஆனந்தப்படக்கூடிய தரித்திரனா இருந்தாலும் எந்த ஒரு கவலையும் இல்லாம நிச்சிந்தையாக மனசு சந்தோஷமா மனசு நிறைவோட சுகமாக தூங்குகிறான் கிடைச்சிற கொண்டும் மனசு நிறைவு பெற்று கிடைச்சிற கொண்டும் மனசு சந்தோஷமடைந்து எல்லா தீவராசிகளையும் பரிவோடப்படக்கூடிய இருக்கக்கூடியவன் இது இல்லாதவன் அகம்பாவம் இல்லாதவன் அகம்பாவம் இல்லாதவன் அந்த கர்ப்பம் துமிர் இல்லாதவன் அந்த அபிமானம் இல்லாதவன் சாந்தமாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட நல்லவர்கள் அப்படிப்பட்ட பிராமணர்களை நான் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டேன் கலை நமஸ்காரம் பண்ணுறேன் இப்படியும் எங்கள் சொல்கிறார் கிடைச்சதை கொண்டோ சந்தோஷப்பட வேண்டியது எல்லா ஜீவராதிகள்டையும் பரிவோடாக இருக்கக்கூடியது இது இல்லாமல் அகம் பாவம் இல்லாமல் இருக்கிறது கர்வம் இல்லாமல் இருக்கிறது அபிமானம் இல்லாமல் இருக்கிறது சாந்தமாக இருக்கக்கூடியது நல்லவனாக இருக்கக்கூடியது பிராமணன் எல்லாத்தையும் இருக்கணும் அவர்களே நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்கிறார் கண்ணபுரான் பிராமணரே நீங்கள் வந்து சௌக்கியமாக இருக்கலாம் உங்கள் வந்து ராஜாவார உங்களுக்கு வந்து கஷேமம் கிடைக்கிறதா ராஜா தான் ரட்சிக்கணும் உங்களுக்கு க்ஷேமம் கிடைக்கிறதா தன்னுடைய தேசத்து ஜனங்களை நன்றாக ரட்சித்து அவர்களும் சௌக்கியமாக வாழ்வடக்கூடிய ராஜா தான் என்னுடைய விருப்பத்திற்கு உரியவாகும் நான் வந்து போராட்டக்கூடியவன் பாராட்டக்கூடியவன் அம்மா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் அதனால் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் இங்கே அடைய முடியாத வர முடியாத இந்த இடத்திற்கு அதாவது கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய சமுத்திரத்து நடுவில் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் எதை எங்கேருந்து வர எதை நாடி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் ரகசியம் இல்லா இருந்தால் சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன பணிவடை பண்ணட்டும் நான் என்ன கைக்கரியம் பண்ணட்டும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் எங்கே இருந்து வர முடியாத இடத்துல இருக்க எதை உத்தேசம் பண்ணி வந்திருக்கேன் எங்கே இருந்து வந்திருக்கேன் எதை நாடி உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா சொல்லுங்க நான் இப்படி விளையாடல் விளையாட்டுக்காகவே திருவிளையாடலுக்காகவே லோக க்ஷேமத்திற்காகவே மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவதாரம் பண்ண அப்படிப்பட்ட கிருஷ்ணன் இப்படியும் குஜல பிரஸ் மாதிரி அவர்கிட்ட விசாரித்த அந்த பிராமணரும் ருக்மிணி சொன்ன அத்தனை விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னார் அப்படின்னா சொன்னதுன்னா சொன்னதுன்னா சந்தேகம் அதுதான் செய்தி லெட்டர்லாம் அப்போ ருக்மணி அனுப்பின சந்தேகமான செய்திகளை அப்படியே அவர்கிட்ட வர்ணித்தார் அப்படி சொன்னார் அதுக்கு மேலே ஒரு ஏழு ஸ்லோகங்கள் சொல்லப்படுறதையும் முப்பத்தி ஆறாவதுக்கு மேலே ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டது கடைசியில் பிராமண உவாத்தியான ஒரு ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் முடிகிறது அந்த ஏழு ஸ்லோகங்கள் தான் நாற்பத் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தொன்னு இந்த ஏழு ஸ்லோகங்கள் தான் ருக்மணியினுடைய சந்தேஷம் அவருக்கு கிருஷ்ணனுக்கு அனுப்பக்கூடிய சந்தேகம் இது சரணாகதி மாதிரி பார்க்கப்பட வேண்டியது சரணாகதி மாதிரி இருந்தனா அந்த ஜீவனாக இருக்க ருக்மணி தான் ஒரு ஜீவனாக இருக்கார் பரமாத்மா தான் கிருஷ்ணன் அந்த பிராமணர் தான் குரு அப்போ குரு வந்து இந்த ஜீவனை கொண்டு போய் பரமாத்மாட்டக்கு சேர்க்குறார் அப்படியும் இவர் வந்து தன் அப்போ உப்பனையும் அந்த பிராமணனையே ஒரு ரெக்கமெண்டேஷனாக கூட வச்சுட்டு அவரையே ஒரு ஆச்சாரியன் தான் அவரை வச்சுட்டு கிருஷ்ணன்ட்ட ஒரு சரணாகதி அனுஷ்டானம் பண்ணுறாப்பில் தான் சொல்கிறார் சிரவண பக்தியிலேருந்து ஆரம்பித்து அப்படி தன்னையே அர்ப்பணம் பண்ணி தன்னுடைய முடிவான விஷயத்தை சொல்கிறார் உன்னை எனக்கு யாரும் தேவை இல்லைங்கிறப்ப அப்படி பணி தாயார் அப்படியும் சந்தேகம் சொல்கிறார் அந்த ஏழு ஸ்லோகங்கள் வந்து ஒரு சத்தியான விஷயங்கள் நாளை பார்ப்போம் கிருஷ்ணார்பு